தொள்ளி அல்லது தலையில் கட்டு கொண்டு அவர்கள் அமர்ந்து கடைசி அமர்வாகும் பிறகு அல்லாஹுவை புகழ்ந்து போற்றி மக்களே என் வாருங்கள் என்றதும் மக்கள் அவர்களை நோக்கி விரைந்து நகர்ந்தனர் பிறகு அம்மா பாரதி என அதன் பின்னர் மற்ற மக்கள் பெருகும் போது இந்த அன்சார்கள் எண்ணிக்கையில் குறைவார்கள் முகம்மதுடைய சமுதாயத்தவர்களில் யார் பொறுப்புக்கு வருகின்றாரோ அவர் யாருக்காவது நன்மையோ தீமையோ செய்ய சக்தி பெற்றால் நல்லவர்களிடமிருந்து நல்லது ஏற்று அவர்களில் கெட்டவர்களை அலட்சியம் செய்துவிடவும் என்று நபி சொல்லாஹு அலிஹிவசல்ல அவர்கள் கூறினார்கள்